الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغطره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن كيات في أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هابي له ونسهد أن لا إله إلا الله ونسهد أن محمد عقله ورسوله أما بعده لقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعدو بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان عزته الظهور عند الله فاستر زهرا في كتاب الله يوم قلقت السماء والارض منها اربعه الحرق صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاه والسلام خيركم من طال عمره وحسن عمله அவனை கோத்துவாரின் அல்லவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுமணுவாக எடுத்து நடந்தும் நிறைவேற்றுவதற்காக சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே அடிக்கூடிய மீத்துடன் அல்லாஹூ இல்லமாம் இந்த பள்ளி வாயிலே ஒன்னமிருந்து இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய நல்லே அல்லாஹு என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில எடுத்து நடக்கும்படி கட்டடையாக புரப்பித்திருக்கின்றனோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் தூரமாக இருக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் செய்து கொள்ளுகின்றேன் இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹு ஒரு புனிதமான ஒரு மாதத்தில ஒரு புனிதமான சந்தர்ப்ப இன்றைக்கு ஹிதிரி மொஹர்ரம் மாதம் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்று ஷஹ்ருல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய மாதம் இந்த மொஹர்ரம் மாதத்தில மாதங்களுடைய எண்ணிக்கைகள்லா அல்லாஹுடைய பதிவேட்டு புத்தகத்தில கிதாபு எழுதப்பட்டதாக சங்கான மா யம் செய்ய தடை செய்யப்பட்ட மாதமாக தொடர்ந்து வரக்கூடிய அதே போல மாதம் அதே போல ரஜபுடைய மாதம் மாதங்களையும் சந்தர்ப்பிலே நாம் காலை வைத்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் என்ன விடயங்களை எமது சிந்தனையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும் எமது வாழ்க்கையில படிப்படையாக என்ன விஷயத்தை கொண்டு வரணும் என்று சொல்லக்கூடிய விஷயத்த சற்று அலசலாம் என்று நினைக்கின்றேன் அன்பான சகோதரிகளை அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீடிக்கப்பட்டிருக்கு வாழ்நாளும் அதிகமாக முடுக்கப்பட்டிருக்கு அதிகமான ஆய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய அமலும் அதிகமாக இருக்கிறது அப்படிப்பட்டவர் தான் உங்கள ஹை இருக்கும் மிக சிறந்தவர் சொல்லிக் காட்டினாங்க அதே போல என்ன செய்ய வருடமாக அமல் கெட்டதாக இருக்கிறது எந்த ஒரு அமலுமே இந்த உலகத்தில் அவர் செய்கிற எனவே அன்பான சகோதரிகளே என்னுடைய வாழ்நாள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது எங்களுடைய வாழ்நாள் இன்னும் முடியவில்லை அதான் சுபகானா எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் சிந்தித்து எதிர்காலத்திலே ஒரு சிறந்ததாக ஆக்கிக் கொள்வதற்கு உலகத்துல நாங்க வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம்கா அன்பான சகோதரர்கள் நபிஹல்ல அழகு ஒத்த உதாரணத்துல வழங்கப்பட்டது காட்சி நாங்க நீங்க கடலுக்கு போக நாங்க கடலுக்கு போறோம் உல்லாசமாக போறோம் காட்டிய அதைய இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக வரும் பெற்றினையும் படிப்பினைகள் அல்லா கடல்ல வைத்து நாங்க எங்கட கடலுக்கு போயிட்டு தண்ணி அல்ல விரல மட்டும் போட்டி எடுத்து பாருங்க ஆகிய வாழ்க்கை உதாரணத்துல நம்பி விளங்கப்பட்டு எனவே அவ்வளவு விசாரமான அந்த வறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை அன்பான சோர்கசன அம்பது வருஷம் ஒரு நாள் உலகத்தினுடைய கணக்கில் வருஷத்துக்கு அதிகமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கடைகள்ல தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் நிலையங்கள்ல பக்டரிகள்ல ஆபீஸுகள்ல நாங்க தொழில் செய்யக்கூடியவங்க இருக்கிறோம் ஜாப் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் சகோதரர்களே இந்த தொழிலை செய்யக்கூடிய நேரத்துல நாங்க ஒரு வருஷத்துல அல்லது குறிப்பிட்ட ஒரு காலம் ஒரு ஆறு மாசத்துல ஒவ்வொரு மாசமும் அல்லது ஒவ்வொரு நாளும் அதனுடைய கணக்குகளை நாங்க பாக்குறது உண்டு அன்பான சகோதரிகளே அந்த கணக்கை கூடிய அந்த நேரத்துல அதுல நல்ல லாபம் கிடைச்சிருக்குது நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது என்ன செய்வோம் அன்பான சகோதரர்களே அவரு பிரயாணங்கள் போவார் சுற்றுலாக்கள் போவார் உம்ராக்கு போவாரு கட்சிக்கு போவாரு வெளிநாடு போவாரு வீடு கட்டுவாரு காணி வாங்குவாரு ஒரு கடை ரெண்டு கடை முரலில் ஒரு கடை மருதாளர் ஒரு கடை கொட்டை கோட்டையில் ஒரு கடை சகோதரர்களே அவருடைய கடைகள் எல்லாம் கூடிக்கொண்டு போகும் அவருக்கு நல்ல ப்ரோபிட் கிடைச்சிருக்குது நல்ல லாபம் கிடைச்சிருக்குது சந்தோஷப்படுவார் வருடத்துல பார்க்காரத்துல இருக்கிறார் சகோதரிகளை பங்கலோட்டாக பெய்திருக்கிறார் என்றா இப்ப இந்த நேரத்துல பிரயாணம் போறத பத்தியோ காலி பத்தியோ வீடு கட்டுறத பத்தியோ வெளிநாசுக்கு போறதோ உம்ரா செய்வதோ ஹச்சு செய்யறதோ குறிப்பாக செல்லப்போன அன்பான சகோதர்கள் இந்த காலங்களில் யோசிக்கிறார் அன்புசி கட்டண அவங்க கஷ்டமான இருக்கட்டான கட்டங்களையும் அவங்க என்ன செய்வாங்க அவங்க தியாகம் செய்யக்கூடியவங்க அதிகமான குறைகளை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தால் கஷ்டமான இருக்கக்கூடிய கட்டங்கள் ஆனா அன்பான இந்த கோதல்களை இப்ப இவர் இந்த மாதிரி ஒரு லவ்ல இருக்க கூடிய அந்த நேரத்துல வேறொன்றையும் யோசிக்க மாட்டாரு கோவல்களை சுருக்கமாக சொல்றதுன்னா சாப்பிடுறத கூட அட்ஜஸ்ட் பண்ணி அவருடைய தூக்கத்தை கூட அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது சிந்திப்பார் இரவெல்லாம் யோசிப்பான் அவருடைய வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்றது அவட கடையை எப்படி தூக்கிறது எப்படி ஹயாஸ் ஆக்குறது என்று செல்லக்கூடிய அந்த சிந்தனையில அவர் இருப்பார் எனவே அன்பான சகோதரிகளை அல்லாக்கு சுப ஆணையா இது உலகத்துல கிடைக்கக்கூடிய லாபமோ நஷ்டமோ சொல்றான் மதாரு மதா உள் உருர் உலகம் ஏமாற்றக்கூடியது அற்ப சூக்கியம் அற்ப சுகோகம் அன்பான சகோதரிகளை வெகு சீக்கிரமாக முடிஞ்சி போகக்கூடியது என்னுடைய வாழ்நாள் முப்பது வருடத்தை வருடத்தை அடங்கிருக்கிறேன் என்னுடைய வாழ்நாள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடப்பட்ட குறுகிய காலம் இந்த ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்று நாங்கள் மாதம் ஐந்தாவது அதாவது அஞ்சுல நாங்க இருக்கிறோம் என்று சொன்னாங்க சகோதரர்களே இந்த சட்டத்தில நாங்கள் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னுடைய தொழிலை பத்தி கட்சியை பத்தி நான் யோசிக்கிறத போல வாழ்நாள்ல நான் கடத்தி இருக்கக்கூடிய முப்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் ஐம்பது வருடங்கள் ஐம்பத்தி வருடங்கள் என்னுடைய வாழ்நாள் அதாவது பக்கம் பெறி பார்க்க கூடிய அந்த நேரத்துல ஸ்லாஷ் பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல என்னுடைய தகஜுத் என்னுடைய சுப என்னுடைய அஞ்சு நேரம் தொழுக என்னுடைய முகாசராஜ் என்னுடைய மகாமலா என்னுடைய குடுக்கல் வாங்கல் அது எப்படி இருக்குது வட்டியோட சம்பந்தப்பட்ட லோனோடு இருக்குதா வட்டியோட சம்பந்தப்பட்ட இருக்குதா அன்பான சகோதரர்களே உள்ள மாதத்தினுடைய உள்ளம் கருகுதே மாஸ்டர் எனக்கு தகசிப் மிதாகிறது இல்ல எனக்கு சுபகுடைய தொழுகை மிஸ்தாகிறது இல்ல சமராம்தான் சுபகுடைய தொழுகையில ஐம்பது வருடம் எனக்கு எனக்கு வயது வந்ததிலிருந்து முப்பது நான் நீ எங்கடலாம் எந்த சிகளையும் மனைவி பாரு எல்லா கோபத்தையும் சொன்னாங்க செல்ல அறை சிறந்தவங்க அவங்களோட குடும்பத்துல அவங்களோட மனைவி சிறந்தவங்க மனைவியோட போயிட்டு நல்ல முகத்தோட சிறுப்போட சந்தோஷத்தோட நடக்கக்கூடிய பல உங்க இருக்கிறான் இந்தத்த நான் பாக்குறது ஆக முக்கியம் அதே போல என்னுடைய பெற்றோர்களுடைய விஷயத்துல நான் எப்படி இருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்தை முகர்த்தம் ஒன்றுக்கு முதலாளி சகோதரிகளே ஒரு நல்ல நிலைப்பாடு என்கிற உள்ள நிலைக்கு தருகு என்று சொன்னா சாப்பான உண்மையான நியாயமான நேர்மையான ஒரு நல்ல நிலைப்பாட தருகிறது சொன்னா இந்த தருணத்துல அல்ஹம் இல்லா சும் அல் ஹம்துல் நான் அதிகமாக இருக்கிறேன் தலவார் என்னுடைய அமளிவாதத்துக்கள் நான் ஒரு சாலையான அமளிவாதத்துக்கள் செய்து கொண்டிருக்கிறேன் நான் பொய் புரட்சோடு ஈடுபடக்கூடிய அல்ல தராமான செயல்கள் ஈடுபடக்கூடியவன் அல்ல என்னுடைய கண்ணனால் பாதுகாக்கக்கூடியவன் எப்படி எங்களுக்கு யோசித்துக் கொண்டே போகலாம் அன்பான ஓதர்களே இப்படியா இந்த சட்டம் எங்களுக்கு நல்ல ஒரு நிலைப்பாட தருகு நன்றி சந்தர்ப்ப சௌபாக்கியங்கள் செய்வீங்க உலகத்தினுடைய பாக்கியமும் கிடைக்கும் மருமனுடைய பாக்கியமும் தருவான் சவரிகளே அதுக்கு மாற்றமாக ஒரு மோசமான நிலைப்பாடு உள்ளம் எங்களுக்கு தருகு என்று சொன்னா ஒரு மோசமான நிலைப்பாடு நான் நான் நான் நீ நல்லவனா கெட்டவனா ஒரு கட்டம் ஒரு கட்டத்துல நான் இருக்கிறோம் என்னுடைய தொழுக என்னுடைய தகுப்பு என்னுடைய சுபம் என்னுடைய அஞ்சு நேர தொழுகையுடைய நிலப்பாடுகள் எப்படி இருக்கிறேன் என்னுடைய வியாபாரம் எத்தனை பேரை நான் ஏமாத்திருக்கேன் எத்தனை பேருக்கு நான் கடன் வச்சிருக்கிறேன் கொள்ளு போட்டு இருக்கிறேன் எத்தனை பேருடைய பண்ணி இருக்கிறேன் எல்லாம் பாவம் பாவம் மோசம் இதெல்லாம் கெட்டாமல் இதெல்லாம் கெட்டாமல் ஆய்வு நீடிக்கப்பட்டு இருக்கிறது எனவே அன்பான் சகோதரிகளே நாங்க எப்படி கணக்கு பார்த்தோமோ எப்படி பட்ஜெட்டை பார்த்தோமோ மகாசபா செய்வோம் சகோதரே மகாசபா உரிய வருடத்தில சந்தர்ப்பத்தை தந்தார் எங்களை விட ஆயுள்ல குறைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருபது வருடத்துல நாற்பது முப்பது வருடங்கள்ல ஒப்பா சாகிட்டாங்க அல்ல அவருடைய உயிர் எடுத்துட்டான் அல்ல எனக்கு இன்னும் ஒரு வருடத்தை சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான் எனக்கு பாசியம் என்னன்னா நான் வாழ்றது பாசியம் இல்ல நான் நூறு வரக்காட்டி எண்பது வரக்காட்டி நான் வாழ்றது பாசியம் அல்ல அமலோட வாழணும் அமலோடு அமல் செஞ்சு வாழக்கூடியவனாக நான் மாறோணும் இதைத்தான் யோசிக்கணும் அதுல அமர் ரவியம் வாங்க பத்தி சொன்னா அன்பான சுவர்களே இன்றைக்கும் அந்நிய மக்களும் பேசிக் கொண்டு இருக்கிறாங்க அவங்க ஆட்சியை பத்தி அவங்க வாழ்க்கையை பத்தி அப்படிப்பட்ட வாழ்க்கை வாக்கு என்ன செய்வாங்க ஒவ்வொரு நாளும் நைட்ல தன்னை பரிசீலனை பண்ணுவாங்க மகள்ல போய் என்ன செஞ்சது யாரோட என்ன பேசினேன் யாருடைய உள்ளத்தை நோக்கடிச்சேன் யாருக்கு ஏசினேன் யாருக்கு அடித்தேன் என்ன நல்லமல் செஞ்சேன் என்ன மோசமான காரியங்கள் செஞ்சேன் அந்த நான் பார்த்துக் கொள்வாங்க வருஷம் முடிஞ்சி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு எண்பது வருஷம் ஆகி கணக்கு பார்க்காதான் தலைவரை சமூகத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பாருக்கு கவலையான விஷயம் பின்னுக்கு பாக்குறது இல்ல கடையை பாப்பாரு ஒவ்வொரு நாளும் பாப்பாரு ஆபிஸை பாப்பாரு பாப்பாரு ஆனா வாழ்நாள் மா மையத்தையும் நேரத்தில் ஒவ்வொரு மையத்தையும் ஒவ்வொரு ஜனாதவனாக கொண்டு போயிட்டு வைக்கிறோமே மௌத்தாகி போகக்கூடிய நேரத்தில் கவலையோட காப்போகுது அந்த ரூ அந்த ரூ உடம்புக்கு பிரிஞ்சு என்று வழங்கப்படுத்தி காட்டுறாங்க நல்ல மனிதர் அம்பது வருடம் வாழ்ந்தாரு நல்லவர் மேல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையும் கிளியர் நல்ல வணக்க வழிபாடு சகஜத்தில் இருந்தே இரவு தூங்குற நேரம் அதாவது அவர் தூக்கம் போகும் எலுமிச்ச நேரம் எந்த பாவம் இல்ல நல்ல காரியங்களை செஞ்ச மனிதன் மௌத்தாகி போறார் அன்பான சகோதரிகளை இந்த உலகத்தில உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது வருடம் வாழ்ந்துட்டு போறார் என்று அந்த மனிதன் கவலையோட தான் ஏன் அந்த மனிதன் கவலையோட போறார் அந்த மனிதன் அந்த ஜனாதா மௌசாகி போகக்கூடிய ஜனாதா கெட்ட ஜனாதா உலகத்தை விட்டு போகுது என்று சொன்னா அந்த ஜனாதா கவலையோட தான் போகும் என்ன என்னுடைய வாழ்நாள் அன்பான சகோதரிகளே அல்ல சுபான முகத்தால தந்த இந்த வாழ்நாள்ல நான் ஐம்பது வருஷத்தை நான் கழிச்சேன் வருஷத்திலையும் ஒரு தொழுகையின் கூட பக்குவமா சொல்லல இந்த வியாபாரம் ஹராத்துல ஓடிக்கொண்டிருக்கிறேன் வகையோட இருக்கிறேன் என்னுடைய மனைவியோட வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் இல்ல பிரிஞ்சு வாழ்றேன் பிரச்சனையோட வாழ்றேன் பெற்றோரை பிரிஞ்சிருக்கிறார்கள் பெற்றோருக்கு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறார் சமூகத்துக்கு எதிரான அநியாயம் தொந்தரவு அதே போல அடுத்தவங்களை பற்றி பலாய் கழிவுதான் வாழ்க்கை கழிவு அன்பான சகோதரிகளே இப்படியான எல்லா விதமும் விஷயத்தையும் எடுத்து பார்த்தா புரட்டி பார்த்தா எல்லாத்து கடைசி கட்டம் அவருக்கு சந்தர்ப்பத்தை இடத்துல சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியாது இந்த நேரத்திலேயே நாங்க மௌத்த ஞாபகம் பண்றது ஆக பிரதான ஆக முக்கியமா ஒரு காய் உடுப்ப காய போடுறா அவருக்கு கரண்ட் படுது அவட மகள் போறா அவருக்கும் கரண் படுகிறது நோய்படுகுது பார்த்தாக அதே மாதிரி அன்பான சகோதரிகளை ஒரு பெண் அலங்கரிச்சு மனவரையில வைக்கப்பட்டிருக்கிறது திடீரென்று மயங்கி கொடுக்கூடிய நேரத்துல மயங்கி கொடுப்பான சகோதரிகளை அவட தலையில இருக்கக்கூடிய அந்த அதாவது தரையில் இருக்கக்கூடிய அந்த கிரீடம் அது அப்படியே கலற்றுறாங்க அதுக்குள்ளுக்கு ஒரு ஒரு பாம்பு மாம்பில் என்று செல்லக்கூடிய பாம்பு அது கொச்சக்கூடிய நேரத்துல விலங்காது கொஞ்ச நேரத்துல உயிர் படித்திடும் அந்த பெண் மணவரைக்கு பெண் வந்த பெண் மரணமணஞ்சித்தான் மண்ணறைக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறான் அன்பான சகோதரர்களை அதே போல நாங்க பாக்குறோம் வாகனம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த நடு பசார்ல பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு த்ரீல மூணு பேர் பிரயாணம் செஞ்சு கொண்டு போறாங்க வாகனத்துல ஒரு பர ஒரு பருந்து ஒரு பறந்து அப்படியே ஒரு பாம்ப தூக்கி கொண்டு அப்படியே பறந்து கொண்டு போகுது அதுல கால்ல இருந்து அந்த பாம்பு விசாவி அப்படியே வந்து விழுந்து அந்த திருவிழுக்கு மேல அந்த பாம்பு வந்து குளுந்து திரீவிலுக்கு உள்ளார போகக்கூடிய மூணு பேர்ல ஒத்தருடைய ஒத்தரை கொத்து அந்த பட்ட பகல்ல நடு பகல்ல நடு ரோட்ல அந்த நடு பஜார்ல நடு டிராபிக்ல அவருடைய உயிர் எக்ஸிட் ஆவியல்ல உயிர் பாம்பு கடிச்சு அவர் ஒப்பாத்தன்பானே அல்லா எங்கட உயிரை பறிக்கோணம் எந்த இடத்துல எப்படி எந்த ஸ்டைல பறிக்கோணம் என்று அல்லாட நாட்டத்தில் இருக்குதோ ஒரு பாம்பு கடிச்ச படிச்சு மூத்தாகணும் என்றா அவன் காசில தான் ஊத்தில தான் இருக்கணும் என்ற நிபந்தனை அவங்க இல்ல இருந்து முடிஞ்சிருச்சு சொன்னா அன்பான சகோதரிகளே அல்ல எங்க உயிரை பறிக்கிறதுக்குரிய நேரம் இந்த சிந்தனையோட நாங்க வாழ்வதாக முக்கியம் இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய கட்டத்துல அன்பான சகோதரிகளே இந்த கொழும்புல இருந்துதான் மலை நாட்டு பகுதியை நோக்கி பிரயாணம் செஞ்சு கொண்டு போறார் ஒரு வாலிபர் அவருக்கு எந்த அளவுக்கு ஜப்பான் கனடா இன்னும் ஒரு நாடு மூன்று நாட்டுக்கு போறதுக்குரிய அவருக்கு விசா கடைசி இருக்குது நல்ல வருமானம் நல்ல நல்ல தள்ளி இருக்குது நல்ல வாகனம் இருக்குது பெரிய மேலோட இருபத்தி ஐந்து இருபத்தி ஒரு வயது வாலிபர்ல கொழும்பிலிருந்து ஏறி அச்சு பெற நாளுடைய கொழும்புல இருந்து ஏறி போறாரு அன்பான சகோதரர்களே அடுத்த கோல் வருகிறது இவர் ட்ரெயின்ல இருந்து விழுந்து மவுசு வசாத்தன்று செல்லி அடுத்த போல் உமாக்கு வருங்க அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்த போல் இடியாப்பம் ஆக்கி வைக்கிறேன் எனவே அன்பான சகோதரர்களே இதை நான் சொன்னோ செல்லையோ அது வாலிபமோ யோதிப்போமோ அன்பான் சோர்களே அல்லா எங்கே எழுதிட்டான்னு சொன்னா அந்த நேரத்துக்கு தயாராக இருக்கணும் என்ற சிந்தனை சோர்களே குப் குருஜி கட்டப்பட்ட பலமான இரும்பு இரும்பு கட்டிடத்துக்குள்ளால நீங்க எல்லாம் பாதுகாப்பிடும் இன்னைக்கு நாங்க சொல்றோம் தானே ஆயிரணக்கான பாதுகாவலரோட இருக்கிறார்கள் அவருடைய நேரம் வந்தா அவருடைய பறிக்கிறதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறார் மலக்குள் மூ தயாராக இருக்கிறாங்க அலி ரவியம் வாக்குத்தலம் சொல்லி காட்டினாங்க அண்ணா தான் மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க எப்ப அவங்க மௌட் ஆகுவாங்களோ எப்ப அவங்க விதிச்சு கொடுவாங்க எப்ப கண்ணுவோமோ கண் தொடர்படும் நீங்களும் தான் இந்த உலகத்தில மறுமையோட கபருக்கு அடுத்த வெற்றி பார்க்கக்கூடிய நேரத்துல கூறுதல்களாக நாங்க இருக்கிறோம் நவியூன்லாகி செல்லுல்ல பார்வையுடையவங்க கபரு குழுவிக்கு என்ன நடக்குது விஷயத்தை சொல்லக்கூடிய ஆட்சல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனா பெரும் பாவத்துக்காக வேற வேதனை செய்யப்படல சின்ன சின்னதாக நாங்க கருத கூடிய பயங்கரமான பாவ பண்பான சகோதரிகளே அதாவது பொத்தருடைய பாவத்தை சொல்லி காட்டினாங்க ஒவ்வொரு இதுதான் இவருடைய பழக்கம் இவரு இந்த பாவத்துக்கு அவங்க கபூர்ல வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க நபியோட இன்னும் ஒரு இன்னும் ஒரு பாவத்தை பத்தி சொன்னாங்க திருநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யாது சார் எனவே ஒரு குருடர் இருக்கிறார் என்று சொன்னா அவருக்கு பார்வை இல்ல சொன்னா அவருக்கு போகக்கூடிய நேரத்துல பார்வை உள்ளவர் அவருக்கு வழிகாட்டினா பார்வை உள்ளவர் அவருக்கு வழி காட்டலாம் இவருக்கு அவரோட கைய புடிச்சு கொண்டு போக தெரிஞ்சிக்கணும் இல்லீங்க நீங்க எனக்கு வழிகாட்டவானா எனக்கு போக தெரியும் என்ற அவருக்கு பார்வை இல்ல அவர் எட்டிடன் ஆகுவாரு போல பாதையால பள்ளத்தால விழுந்துடுவாரு எனவே அன்பான சகோதரிகளே இதே போல குருடன் குருடனாக இருக்கிறதுல குற்றம் இல்ல ஆனா குருடன் பார்வை உள்ளவருடைய வழிகாட்டல போக தெரிஞ்சு எனவே நாங்க சொல்லக்கூடிய முதுமாக்களை சொல்லக்கூடிய விஷயங்களும் எங்களை இஷ்டப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல அல்லா பார்வையுடையவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவனுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஞாபகப்படுத்துறோம் எனவே அன்பான சகோதரர்களை எங்களோட வாழ்க்கையில நாங்க விருப்பு முனைய உண்டாக்குறதுக்குரிய முயற்சியை நாங்க எடுக்கிறது ஆக முக்கியமா இருக்கிறேன் கடைசி நேரம் கடைசி கட்டத்துடைய சந்தர்ப்பத்துல மனிதன் சொல்லுவார் ரப்பி லௌலா அகர் ஜனி இல்ல அஜனி கொஞ்சம் சந்தர்ப்பம் தான் கொஞ்சம் சாந்தா யாருவா நேரம் உளறிக்கொண்டுதான் இருப்பார் இன்னஹா களிமா அன்பான சொல்கிறேன் எவ்வளவு இக்கட்டாள கட்டத்துல நாங்க அந்த கடைசி நேரம் சந்தர்ப்பம் அல்ல இடத்துல நிமிஷம் கேட்போம் நிமிஷம் கேட்போம் சந்தர்ப்பம் அல்ல எங்களுக்கு மிஷத்த இல்ல வருஷத்தே தந்திருக்கிறான் என்பார் இல்ல வருஷத்தை தந்துட்டா இன்னும் ஒரு வருடத்தை எங்கட ஒரு முகரமா நாங்க அடைஞ்சிட்டோம் இன்னும் ஒரு வருஷம் எங்கட ஆயுள் எங்கட ஒரு வருஷம் முடிஞ்சு கலைஞ்சி ஒரு வயசு முடிஞ்சு நாங்களுக்கு சந்தர்ப்பம் நல்லா தந்திருக்கிறான் தெளிவாக பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த ஒரு ஆத்மாவுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறதே இல்ல நல்லா சுகானம் எனவே அன்பான சகோதரர்களே இறுதியாக இந்த புனிதமான இந்த மாதத்துல நாங்க இருக்கிறோம் ஏராளமான சிறப்பு செலவு தான் சுபானு மாதத்துக்கு என்று சொல்லக்கூடிய இந்த புகாரண மாதம் அன்பான சுவர்கரே ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் நாங்க இந்த செப்டம்பர் கணக்குப்படி பாப்போம் பத்து பதினொன்றுலாம் நோம்பு வருது இந்த நோம்ப பத்தி நம்பியவங்க கேட்கப்பட்ட அந்த நேரத்துல சொன்னாங்க அது ரமலானுக்கு பின்னால அடுத்த கட்டம் அது நோம்பு மட்டுமல்ல இது எல்லா விஷயத்திலையும் ரமலானுக்கு அடுத்த அடுத்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய இப்பாதத்துக்கு நல்ல சந்தர்ப்பம் உள்ள மாதம் என்று சொன்னா இந்த மாதம் முஹரம் எத்தனையோ பேருக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கும் நாங்க ஈர்க்கிறது மகாரணம் மாதத்துல ஏன்னா இஜிரி கணக்கு பக்கம் விஷயமும் எங்களை மார்க்கூட விஷயமும் விஷயங்கள் எல்லா விஷயம் உலகம் இருக்கிற அவங்க கேட்டு பாருங்க டிஸ்கஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இன்றைக்கு நாங்க இது ஒன்றே மறியறது இல்ல நல்ல நல்ல காரியங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்றா நாங்க புறக்கணக்களை பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் எனவே அதே போல குறிப்பாக இந்த மாசத்துல ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள்ல நோன் பிடிக்கிற சம்பந்தம் கேட்ட நேரத்துல கேக்கப்பட்ட நேரத்துல நமக்கு சொன்னாங்க வருடத்துடைய பாவத்துக்கு குற்ற பரிகாரம் கடந்த வருடத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்க பிடிக்க முடியல ரவியா உருவாக்குறாங்க அதே போல அன்பான சகோதரர்களே ஒரு சந்தர்ப்பத்தில் ரவியா உவாஹுத்தாள படிச்சு காட்டுறாங்க செல்லவாக என்ன செய்யறாங்க இந்த மாதத்துடைய நோம்ப பிடிக்கிறாங்க பத்தாவது நாள் தான் நோவை பிடிக்கிறாங்க பத்தாவது நாள் மட்டும்தான் நோய் பிடிச்சிருக்கிறாங்க நோமு பிடிக்கிறாங்க எதிர் வரக்கூடிய காலம் வருடம் இருந்தது ஒன்று ஒன்பதாவது நாள் நோம்பு இன்னும் ஒன்று ஒன்பது பத்தும் இன்னும் ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று மூணு நாள் இந்த மூணு மூணு தரஜாவாக எங்களுக்கு தானாங்களை நாங்க ஏதோ ஒரு அடிப்படையில பத்தாவது நாள் மட்டும் குடிக்கலாம் ஏன் என்று சொன்னா யகுதிகளுடைய விஷயத்துல அவங்களுக்கு நீண்ட நேரம் இல்ல தவறுகளை ஒப்பாக கூடாது ஆனா எங்களோட வாழ்க்கை எல்லாமே யகுதிகள போலதான் அதிகமான பேருடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்குது எந்த சந்தேகமும் இல்லை ஏன் நாங்க தூங்க போகக்கூடிய நேரத்திலையும் போனோட தூங்குறோம் எலும்ப போகக்கூடிய நேரத்தை எலும்பக்கூடிய நேரத்திலையும் போன துடிச்சு கொண்டு சேர்ந்தது போன கையில வச்சு கொண்டு இருந்த மாதிரி நாங்க தூங்குறது அதே மாதிரி எலும்பினதுக்கு பின்னால ஏதோ எலாம பாக்குறது போ ஏதோ ஒரு அடிப்படையில தேற்றது துடிச்சுக்கொண்டு போனதா சமூகத்துல ஏதி அந்த அளவுக்கு எங்களை ரிமோட் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சு என்றது உண்மை அப்ப இந்த விஷயத்துல இப்படி என்ன மத்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க அதே போல இந்த மாதத்துல அதாவது ஒவ்வொரு மாதமும் விஜய் கணக்குல பதினஞ்சு ஒவ்வொரு மாசமும் விளங்கப்படுத்த காட்டினாங்க இவருக்கு முழு வருடமும் நோம்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும் இவங்க முழு வருடமும் நோம்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும் அது இந்த மாசத்துல நாங்க புடிக்கிறதாக இருந்தா இந்த செப்டம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாலு 14 15 அது தவிர இந்த மாதத்துல ஒன்பது பத்துடைய நோன்பு இருக்குது அதே போல பதிமூணு பதினாலு பதினஞ்சுடைய நோன்பும் இருக்குது இந்த நோன்புகளை பிடிச்சி அந்த சிறப்புகளை அடையக்கூடிய பாக்கிய தல்லா தருவான் தருவானாக இறுதியாக அன்பான சகோதரிகளே ஒரு முக்கியமான விஷயத்த உலமாக்கல் விளங்கப்படுத்தி காட்டுறாங்க போட்டி போட்டுக்கொண்டு அதாவது வந்து ஆசையோட ஆர்வத்தோடு அதுவும் ஆரம்ப நேரத்துல அதுல கடைசி நேரத்துல போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ இதை போல பஜு போட்டி போடாத வரையில இந்த உம்மத்துக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது எனவே அன்பானிகளே நாங்க அதுக்கு மட்டுமல்ல விவாதத்துடைய விஷயத்துல நாங்க போட்டி போட்டி போடுறதுல ஒவ்வொருத்தரும் போட்டி போடுவோம் அவனுடைய விவாதத்துடைய விஷயங்கள்ல நாங்க போட்டி போடக்கூடியவர்களாக நாங்க மாறுவோம் இன்னைக்கு நாங்க அதுல பின்னு ஒரு தொழுகையுடைய விஷயத்தை எடுத்தாலும் அதுலயும் ஒரு இமாம் ஜமாத் இமாம் ஜமாத் முடிஞ்சு அதுக்கு பின்னால மஸ்பூக்காக தொழில் கொண்டிருக்க லேட்டாகி வராங்க வரக்கூடியவங்க வந்து தொழுகிறதுக்காக முயற்சிங்க ஒரு சூரத்தோட சீரத்தோட இருக்கக்கூடியவங்கள பார்த்து தட்டினாலும் அவங்களும் இன்றைக்கு தொழிலிக்கிறதுக்கு தயார் இல்லை அன்பான சகோதரர்களை கூலி இருபத்தி மடங்கு கூலி கிடைக்கிறேன் அந்த அந்த நன்மை அடைய ஆசையோடு ஆர்வத்தோடு வாராரு இன்னுக்கு வாரவரு ஆனா நாங்க அந்த ஆட்கள் இருக்கிற அறிவு இருக்கு அது சம்பந்தமான மசாலாக்கள் சரியாக தெரியாமல் மசாலா சிறப்பான மதுரை சாயிக்கு உலமாக்க வைக்கிறாங்க எங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு நன்மைகளை அடையிறதுக்கு நாங்க போட்டி போடுவோம் வல்லா எங்களுடைய நிலைமைகள் அனைத்தையும் எங்களுடைய கபூல் செய்வாராக எங்க அனைத்து பாவங்களை மன்னித்தருவனாக நல்லா எங்க ஆயுள் நல்ல அமல நெடுச்சி தந்துடுற ரஹ்மானே நல்ல பாத்தியங்களை எங்களுக்கு தந்திரியா நல்ல அமளி பாதி செஞ்சு உன்ன பயந்து நல்ல செய்யக்கூடிய கூட்டத்துல எங்கள் எல்லாரையும் சேத்திரியாள்வா புனிதமான இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அசுரா நோம்புகளை பிடிக்கக்கூடியவர்களாக எங்களை எல்லாரையும் மாத்திரியாள்வா அதுக்குரிய சந்தர்ப்பத்தை ஆசிய ஆர்வத்தை செம்ப எங்களை எல்லாருக்கும் தந்திரி ốc verschiedene principal destinations 丈 Kell soundtrack ulative ußen eding muj reference prescribe Keep capacity OF empieza ek οι wrong ichi 況 الف ağ 대통령 ี่ которого